क्रिष्नाया क्रिष्टकारिने, क्रिष्नाया क्रिष्टकारिने, नमो वेदांत வேதாந்த ிண கஷ்ணாயசம்லோகி ரஜாஸி முனி சகசிரமூர் புருஷோத்தமூஷ் சகசிரேத்தானவியதி चक्री ओम நம சங்கபிருத் நந்தி சக்கிரி ஷாங்கதன்வதாதர்தபாணி அக்ஷோபியா சர்வப்பிரகரணாயுதிரநாமங்கள் பூர்த்தியாகிறது கடைசியாக சர்வப்பிரகரணாயுத ஓம் நம அப்படின்னு இருக்கு அந்த வாக்கிய சர்வபிரகரணாயுதாய ஓம் நமான்னு இல்லை ஓம் சர்வபிரகரணாயுதாய நம அப்படி இல்லை சர்வ பிரகரணாயுத ஓம் நம திர்வச்சனம் சமாப்திம் தியோதயதி போது, ரெண்டு தடவை சொல்கிறார் திர்வச்சனம் சர்வப்பிரஹரணாயுத சர்வ பிரகரணாயுதா சர்வப்பிரஹரணாயுத ஓம் நம அப்படின்னு இருக்குது ஆச்ச ஆச்சாரியர் பாஷ்யத்தை படிக்கலாம் மங்களளாச்சிரமணப்பு கண்டம் ஃபிவ் வித்தன் மங்கலி கா பரிச்சம்ூயிாத்தி நமக்கு மந்திரவாத் தன்யம் தன்ன துணியம கணசியா சிதி எரி நமஸிரி உபலட்சணம் அந்த நமஸியிஷ்டைராச்சமலம் பிரகேவ் கிருஷ்ணேவ்நிய தஷி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரனர் பய அத்தசி புஷ்பீத்த வாசமச்சு गोविंदं, நஷாம் विद्यते பயம் लोकत्रयाधिपतिम ோக்கோக்கம் அப்பிரமாவம் ஈஷத் பிரணமியுமீ ஜன்மாயு பிரி உபயாதி நிறம் இது நாம் நாம் தசமம் சதம் விவத்தம் சர்வப்பிரகரணாயுத சர்வ பிரகரணாயுத திர்வச்சனம் சமாப்திம் தியோதேதி ரெண்டு தடவை சர்வ பிரகரணாயுதான்னு சொன்னதுனால என்பதை குறிக்கிறதுங்கிற அடுத்தது ஓம் நிற்கு அந்த ஓங்க் ஓங்கிறது ஓங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஓங்காரஸ்ட மங்களார்த்தா மங்களார்த்த அப்படின்றது மங்களார்த்தா ஓங்கிறது மங்களம் பூர்த்தி பண்ணுற போதும் மங்களம் அதுக்கு பிருகநாத பிருகன்னாரதீய புராணம் அதிலருந்து கோட் பண்ணுறார் ஓங்காரஸ்ட அதசப்த ஓங்காரமும் அதசப்தமும் துவவேத பிரம்மணா புரா பிரம்மணா புரா ஏத பிரம்மதேவருடைய பிரம்மதேவரிடத்திலிருந்து புறான்னா சிருஷ்டியின் தொடக்கத்தில் அர்த்தம் ஓங்காரஸ் அதசப்தேதௌ ௌௌ பிரணா கண்டம் பித்வா விநிறியாத்தௌ பிரம்மதேவனுடைய கழுத்திலிருந்து பிச்சுண்டு அப்படின்னா என்னர்த்தம் வாயிலிருந்து வந்ததுன்னு அர்த்தம் கண்டத்தை பிளந்து கொண்டு விநிறியாத்தவ் விசேஷேன நெறியாத்தௌ நன்றாக வெளிப்பட்டன ஆக பிரம்மதேவருடைய முகத்திலிருந்து வந்ததுனால தஸ்மாத்து உபௌ மாங்கலிகோ அந்த இரண்டு சப்தங்களும் ஓம் அத என்கிற இரண்டு சப்தங்களும் மங்களத்தை கொடுக்கின்றன ஓம் அத ஓம் அத ஓம் அத அப்படின்னு சொன்னாலே மங்களம் ஆனந்தம் பாபங்கள்லாம் நீங்கும் புண்ணியங்கள்லாம் வரும் சந்தோஷம் ஏற்படும் துக்கம் நீங்கும் இப்படிலாம் அர்த்தம் அப்படி பிருகநாரதிய புராணத்தில் முதல் அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது சர்க்கத்தில் பத்தாவது ஸ்லோகத்தில் தெரியுது இத்தி வச்சனாத் இத்தி வச்சனாத் ஓங்காரா மங்களார்த்தா அவ்வளோதான் ஓங்காரஸ்ட்ருக்கு ஆகா இதுவரைக்கும் சொன்னது இருக்குது சக்காரம் போட்டிருக்கு ஆகை என்னால் அசத்தையும் சேர்த்துக்க வேண்டியிருக்கு ஆஹா இது முடிச்சா சித்தி வச்சனாத் ஓம்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் அப்புறம் நமஹான்னு இருக்கு அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் அந்த நமஹா இத்தியுக்குவா பரிச்சரணம் கிருத்தவான் பரிச்சரணம்னு சொன்னால் பூஜைங்கிறார் நமஹான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டாரோ பரிச்சரணம் பரிச்சரியா அப்படிங்கிறது பரிச்சரியாங்கிறது தான் பூஜா அது பரிச்சரணம் பூஜனம் பூஜனம் கிருத்தவான் யார் பீஷ்மர் பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையில் படுத்துண்டு இந்த பூஜையை பண்ணிவிட்டார் அப்படிங்கிறார் அதுக்கு அர்த்தம் என்னென்னா வேதத்தில் சொல்லியிருக்கு பூயிஷ்டாந்தே நம உக்தி விதேமா எண்ணற்ற நமஸ்கார வச்சனங்களை உனக்கு நாங்கள் சொல்லுகிறோம் அப்படின்னு வேதத்தில் மந்திரத்தில் இருக்குது அக்னேனய சுபதார அஜய் அஸ்மான விஸ்வானி தேவ வயுனி வித்வான் இது வந்து ஈஷா வசத்துன்னு போட்டிருக்கார் நிறைய இடங்களில் வருது அது வந்து இந்த அக்னி பகவான்கிட்ட எங்களை எல்லாம் நல்ல வழியில் கூட்டின்னு போ அதுக்கு உனக்கு நாங்கள் அனந்த கோடி நமஸ்காரங்களை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம் தே பூயிஷ்டாம் நமபுக்திம் விதேம தே உனக்கு ஹே அக்னி பகவானே தே உனக்கு பூயிஷ்டாம் நமபுக்தி நமபுக்திம்னா நமகாங்கிற வார்த்தையை பலமுறை சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் நமஹான்னு சொன்னதுனால நமஹாங்கிறது பூஜாவச்சனம் முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் என்னென்ன நமஸ்காரத்துக்கு சொல்கிறாருங்க தன்யம் ததேவ லக்னம் திரம் தவ புண்ணியம கரண சாசித்தி எத்த ஹரி பிராங் நமஸ்கிரியத்தே எந்த காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணிட்டு தொடங்கினாலே அதுவே செல்வத்தை கொடுக்கும் ததேவ செல்வம் அப்புறம் அது மாத்திரம் இல்லை லக்னம் ததேவ அந்த நமஸ்காரம் பண்ணுற நேரமே நல்ல நேரம் பகவான் நமஸ்காரம் பண்ணுற நேரம்தான் நல்ல நேரம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதேத்தே கௌரி பதேத்தே அங்கிரயுகம் ஸ்மராமி இப்படி சொல்கிறோம் இல்லையா ஆஹா பகவான் நினைக்கிறது தான் எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் ததேவ லக்னம் சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு நாராயண நாராயணா கிருஷ்ண கிருஷ்ணா ஆஹ்ததேவம் எரி நமஸ்யத்தை தடவை லக்னம் எந்த இடத்துல எப்ப எத்தனை எதான் நரி நமஸே எதா எஸ் கர்ம பிராரம் எந்த கர்மத்தை தொடங்கினாலும் ஆரம்பத்தில் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணினால் அதுவே செல்வத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது தன்யம் அதே மாதிரி அதுவே நல்ல நேரம் லக்னம் அதுவே நல்ல நட்சத்திரம் அதுவே நல்ல நேரம் புண்ணியமகா அந்த நேரம் புண்ணிய நேரம் புண்ணிய நாள் அப்படிங்கிறார் கரணசா சித்தி இந்த உடம்புக்கும் நல்லு சா சித்தி சா சித்திங்கிறது சித்திக்கு விசேஷமாக எடுத்துக்கணும் அதாவது கரணி பவதி இப்படி போட்டுக்கணும் சித்திஹிபி எத்தரி பிரக்கு நமஸ்கிறிய அந்த சந்தி ரூல்னால் ப்ராங் நமஸ்கிரியத்தேன்னு வந்திருக்கு பிராக் நமஸ்கிரியத்தேங்கிறது இந்த நகாரம் வந்ததுனால அங்கே அகாரம் வந்திருக்கு இத்தீச்ச அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எங்கே சொல்லியிருக்கு தெரியாது காட்டில் போடலை பிராக் இத்தி முதல்ல பண்ணணும்னு சொல்லியிருக்குன்னா கடைசீரியும் பண்ணணும்னு அர்த்தம் அப்படிங்கிறார் அந்தேபி நமஸ்காரஸ சிஷ்டை ஆச்சரணா அந்த அந்தே பூயிஷ்டாந்தே நம புக்திம் விதேம அங்க அந்தே கிடையாது பூயிஷ்டே தான் ஆனால் இங்கே அந்தேபி நமஸ்காரஸ்ய சிஷ்டைகி ஆச்சரணாத் பெரியோர்கள் கடைசியிலே நமஸ்காரம்ன்றதை நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறார் நமஸ்கார ஃபலம் பிராகேவ தரிசித்தம் முதல்லே நமஸ்காரத்தோட பலனை சொல்லியாச்சு தியாயம் ஸ்துவன் நமஸ்யம் ஷ அங்கேயே சொல்லியிருக்கோம் அது சொல்கிறாருங்க ஏகோப்பிரமாக கிருஷ்ணனுக்கு ஒரு நமஸம் அண்டே தஷா அவிய பத்து அேய பண்ணிய அவஸ்நண்ணு சனாஸ்மேதி புனரேதி ஜன்மேதம் பண்ணவனுக்கு மருஜன்ம உண்ட் அனப்பிர புனர் பய கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணுறவனுக்கு மோ மருஜன்மா கிடையாது சித்த சுத்தி எல்லாம் கிடைக்கும்ங்கிற அர்த்தத்தில் சொல்லியிருக்கு ஆஹா மகாசாந்தி பருவத்தில் மகாபாரத்தில் சாந்தி பருவத்தில் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் இப்படி இருக்குது தொண்ணூற்றி ஓரா ஸ்லோகத்து அப்புறம் அடுத்தது இன்னொரு இடத்துலையும் சொல்கிறார் அதே இதில் தான் தொண்ணூறு அது தொண்ணூற்றி ஒன்று முன்னாடி அதசீ புஷ்ப சங்காசம் பீத்தவாசசம் ஏ நமஸ்யந்தி கோவிந்தம் நேஷாம் வித்தியதே பயம் யாருக்கு பயம் இல்லைன்னு தேஷாம் வித் பயம் ந வித்தியே பகவான் நமஸ்காரம் பண்ணுறவர்களுக்கு எப்படிப்பட்டவர்னா அத்தசி புஷ்பசங்காஷம் அதசி அத்தசிங்கிறது என்ன புஷ்பம் தெரியல அதசி புஷ்பசங்காசம் அல்சி பூல்கேன்னு போட்டிருக்கு சமான வர்ணவாலே அப்படிங்கிறார் அதசி புஷ்ப சங்காசம்னா பிரகாஷம் அந்த அதசிங்கிற புஷ்பத்தை போல பிரகாசிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் பீத்தவாசசம் பீத்தவாசசம்னா மஞ்சள் நிற வஸ்திரம் அணிஞ்சிருக்கார் பீதாம்பரம் அச்சுதம் அச்சுத்தம்னா யதார்த்த ஸ்திதியிலேருந்து ஒரு நாளும் நழுவாதவர்னு அர்த்தம் எப்போது ஆனந்த ரூபமாக இருக்கிறவர்னு அர்த்தம் ஒரு நாளும் துக்கப்படாதவர் அப்பேற்பட்டவர் அப்பேர் கோவிந்தம் வேதங்களால் சொல்லப்படுறவர் வேதங்களால் உபதேசிக்கப்படுறவர் தான் கோவிந்தம் கோபிகி வேத்தி இது கோவிந்தம் அப்படி கடவுளை பசுமாடு மேய்க்கிறவர்கள் கூட அறிகிறார்கள் சொல்லலாம் நிறைய அர்த்தம் சொல்கிறது உண்டு உதயனங்கோபா அதிருஷன்னு பொதுவாக கோவிந்த சப்தத்துக்கு வேதங்களால் அறியப்படுபவர் அடையப்படுபவர் விந்ததி கோபிஹி கோபிஹி நேதைஹி விந்ததி இது தம் கோவிந்தம் ஏ நமசியந்தி எவர்கள் நமஸ்கரிக்கின்றார்களோ தேஷாம் பயம் ந அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த அச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கடைசி ஸ்லோகம் ஆச்சாரியாலே பண்ணியிருக்காரர் தெரியல இப்படி லோகத்ரயாதிபதிம பிரதிம பிரபாவமீஷப் பிரணமிய சிரசா பிரபவிஷ்ணுமீஷம் ஜன்மாந்தரல ஜன்மாந்தரப்பிரலயகல்பசிரஜாதமாசு பிரசாந்திஉபஜாதிநரசம் இதோட முடிக்கிறார் இதுதான் கடைசி ஸ்லோகம் ஆக நரசம் ஆசு பிரசாந்திம் உபயாதி இந்த மனிதனுடைய பாபங்களெல்லாம் இந்த சகசிரநாமத்தினால ஜபத்தினால் போகிறதுங்கிறார் லோகத் திரய அதிபதி மூன்று லோகத்துக்கும் தலைவனாக இருக்கின்றவரை அப்பிரதிம பிரபாவம் ஒப்புயர்வற்ற சிறப்புடையவர் சிறப்புடையவரை சிரசா பிரணம்ய அந்த பிரபாவங்கிறதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது பிரபவிஷ்ணும் ஈஷம் பிரபவிஷ்ணு ஏற்கனவே பார்த்துட்டோம் ஆக நன்றாக பிரகாசிக்கின்ற எங்கும் நீக்கம் நிறை நிறை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த ஈஸ்வரனை ஆக லோகா லோகத்ரயாதிபதி அப்பிரதிம பிரபாவம் பிரபவிஷ்ணும் ஷத்து சிரசா பிரணம்யம் கொஞ்சம் பண்ணினா போதும் தலையால் கொஞ்சம் தலையை குனிஞ்சா போரஸா பிரணம்ய பிரணம்ய என்ன வருதுன்னா நமஸ்காரம் பண்ணி அதனால் என்ன போகிறதுன்னா ஜன்மாந்தர பிரளய கல்ப சகசிர ஜாத்தம் பாபத்துக்கு விசேஷம் பல ஜென்மாக்களில் எத்தனையோ ஜென்மாந்திரங்களில் எத்தனையோ பிரளயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு எத்தனையோ கல்பசகிரம் கல்பசகரங்கிற யுகசகிரம்னு சொல்லலை கல்பசகரங்கிற எத்தனையோ சகஸ கல்பங்களில் பண்ணின அத்தனை பாபமும் ஆசு ஆசு பிரசாந்தி முபயாத்தி உடனே இந்த நமகான்னு சொல்லிவிட்டால் போகும் பகவானை வணங்குகிறேன் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதேதான் பகவானை வந்து கோழில் பெருங் கோழில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்கா தலைனர் தாளை வணங்குகின்ற தலை என் குணத்தான் தாளை வணங்குகின்ற தலை பயனுள்ளது தான் அந்த அர்த்தத்தில் நரசிய பாபம் ஆசு பிரசாந்திம் ஆசு பிர ஆசுனா விரைவில் அர்த்தம் பிரசாந்திம்னா நன்றாக அடங்கி விடுகின்றன பிரசாந்திம் உபயாதி உபயாதி சிவசா ஈஷத்து ஈஷத் ஈஷத் பிரணமிய சிரசா ஈஷத் பிரணமிய பிரசாந்தி உபயாதி பிரணமிய உபயாத்தி பிரசாந்தி உபயாத்தி நரசிய பாபம் ஆசு பிரசாந்தி இந்த பாபங்கள்லாம் அடங்கி விடுறது அடங்குகின்ற தன்மையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் நரசிய மனிதனுடைய பாபத்தை விரைவில் அடக்கி அடக்குகின்ற தன்மையை கொடுக்கின்றது அதனால் அடைய பாப நிவிற்த்தி ஏற்படுகிறதுங்கிறார் அனைத்து பாபங்களும் போகின்றன சகசிரநாமம் படித்தா சகசிர கல்பத்தில் பண்ண பாபம் போய்டுன்ட்டு அவ்வளோதான் அதாவது எத்தனையோ சகஸிர கல்பங்களில் பண்ண பாபங்கள்லாம் இந்த சகசிரநாமத்தை சொல்கிறதுனாலையும் நமகான்னு சொல்கிறதுனாலேயும் போயிடுறது அஹா விஸ்வஸ்மை நமஹா விஷ்ணவே நமஹா வஷட்காராய நமஹ பூதகிருத்தே நம பூதபிருத்தே நம பூதாத்மனே நம பரமாத்மனே நம எல்லாத்துலேயும் நமஹா நமஹா நமஹான்னு சகசிரநாமங்களை நமஹா நமஹான்னு யார் அர்ச்சனை பண்ணுறானோ அவனுக்கு எல்லா பாபங்களும் நீங்கி விடுகின்றன இப்போ இதிலருந்து பிராயஷ் சித்தம்னு தெரியுது பாப நிவர்த்தி ஏற்படும்னு சொன்னால் சர்வப்ாயஷ்ச்சித்தம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் மகா பிராயஷ்சித்தம் கர்ம சர்வ பிராய்ச்சித்தம் அப்படிங்கிறது அதுமாதிரி தான் இதை படிக்கிறது பாராயணம் பண்ணுறது வழக்கத்தில் இருக்கு காயாம்பு காயாம்பு வண்ணன் அப்படிலாம் சொல்லுகிறார்களே தமிழில் ஓ இதி நாம் நாம் தசமம் சதம் விவரித்தம் இது பத்தாவது நூறு நாமாக்கள் இவ்வாறு விவரிக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறார் நான் இதுக்கெல்லாம் ஒரு சம்மரி சொல்லணும்னு இருக்கேன் இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இந்த பலஸ்ருதியை நான் முதல்லையே சொல்லிவிட்டேன் நம்ம ஒருமனை இப்போ பாராயணம் பண்ணிவிட்டு பூர்த்தி பண்ணிவிடலாம் இதெல்லாம் வந்து நிறுத்தி நிதானமாக சுருக்கமாக சொல்லிவிட்டு போனேன் ஏற்கனவே பாஷ்யத்தில் இருக்கிறதெல்லாம் நான் நிறைய சொல்லியாச்சு அப்படின்னா ஒரு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால சுருக்கமாக சொல்கிறேன் இத்தி இதம் கீர்த்தனீய கேசவஸ் மகாத்மன நாம்நாம் சஹசிரம் அசேஷேண பிரகீர்த்திதம் இத்தி இதம் சஹசிரம் நாம்நாம் சஹசிரம் அவ்வளோதான் அதாவது கீ புகழப்பட வேண்டிய கேசவனுடைய மகாத்மாவாகிய கேசவனுடைய புகழப்பட வேண்டிய இந்த சகசிரநாமங்கள் திவ்யா நாம் சஹசிரம் நாம் நாம் திவ்யா அசேஷேன பிரகீர்த்திதான் மிச்சம் மீதி இல்லாமல் உபதேசிக்கப்பட்டது அப்படிங்கிறார் இதுக்கெல்லாம் பாஷ்யங்கள்லாம் சென்ற முதலே பண்ணியிருக்கேன் அதை நான் இப்போ திரும்பவும் அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத சொல்ல சொல்கிறேன் எந்த போர் எந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இருக்கா பண்ணி வச்சுருக்கல எய்தம் ஸ்ருணையா நித்தியம் எஸ்டாபி பரிக்கீர்த்தையே நான் சுபம் கிஞ்சித் சோமுத்திரேஹஜ மாணவ எவன் ஒருவன் தினமும் கேட்கிறானோ சொல்லுகிறானோ அவனுக்கு கொஞ்சம் கூட அசுபம் வராது எங்குமே தீமை என்பது ஏற்படவே ஏற்படாது இந்த உடம்பிலும் வரப்போகிற உடம்புகளிலும் எங்கு போனாலும் வராதுன்னு அர்த்தம் வேதாந்தகோ பிராமண சாத் க்ஷத்ரியோ விஜயி பவேத்து வைஷ்யோ தனசமர்தியாத் சூத்ர சுகம் பிராமணன் வேதாந்த ஜானத்தை பெற்று மோட்சத்தை அடைவான் கஷத்ரியன் இதை பாராயணம் செய்வதனால வெற்றி அடைவான் வைசியன் செல்வம் நிரம்ப பெற்றவனாக சமூகத்துக்கு செல்வத்தை வழங்கி நன்மை அடைவான் சூத்ரன் உடல் நலம் உடையவனாக மனநலம் உடையவனாக விளங்குவான் அப்புறம் அடுத்தது இதெல்லாம் ஆதிசங்கர் ரொம்ப விதா வேதாந்த கோபிராமணி அதெல்லாம் நன்றாகவே விளக்கி சொல்லியிருக்கார் தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தம் காமி பிரஜார்த்தி சாப்னுயாத் பிரஜாம் தர்மத்தை விரும்பி பா விரும்பி பண்ணுகிறவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் பொருளை விரும்பி பாராயணம் செய்பவனுக்கு பொருள் கிடைக்கும் புலநின்பங்களை விரும்புகின்றவனுக்கு புலநின்பங்கள் கிடைக்கும் குழந்தைகளை விரும்புகின்றவனுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அப்படிங்கிறார் இங்கே பிரஜாமில் தான் போட்டிருக்கு இது ஜாத்திய கவச்சனம் அதாவது குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு ஒருமையில் சொல்கிற பக்திமான் எஸ்ஸதோதாய சுச்சிஸ்தத்கதமான சக சகசிரம் வாசுதேவ நாம் நாம் ஏதத் பிரகீர்த்த ஏத் பக்திமான் என்ன பண்ணணும் பக்தியை உடையவன் எப்பொழுதும் காலை எழுந்து காலையில் எழுந்து தூய்மையோடு பகவானிடத்தில் மனசை வச்சு தத்கதமான வாசுதேவனுடைய இந்த நா சகசிரநாமத்தை பாராயணம் பண்ண வேண்டும் பண்ணினா என்ன கிடைக்கும் யசப் பிராப்னோதி விபுலம் ஞாதி பிராதியமே வச்ச அச்சலாம் ஸ்ரேயமாப்னோதி ஸ்ரேயப் அதாவது புகழ் நிறைய எல்லாரிடத்திலையும் புகழ விபுலம் யஷகா பிராப்னோத்தி பெரும் புகழை அடைவான் உறவினர்களுக்குள் முதன்மையானவனாகவும் சிறந்து விளங்குவான் அது மாத்திரமல்ல குறைவில்லாத நீங்காத செல்வத்தை அடைவான் ஒப்புயர்வற்ற பெருநன்மையை அடைவான் ஸ்ரெயப் பிராப்னோத் அனுத்தமம் நபயம் கொச்சிதாப்னோத்தி வீரியம் தேஜஸ்ச்ச விந்ததி பவத்ரோகோத்விதிமான் பலரூப குணாத்தா அதாவது கொஞ்சம் கூட அவனுக்கு அச்சங்கிறது இருக்காது எந்த வகையிலையும் பொருளாதாரம் போயிடுமோ புல நின்பங்கள் எல்லாம் போயிடுமோ வயசாக கஷ்டப்படுவோமோ எந்த இடத்துலேயும் அவனுக்கு பயம் வராது இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்காது அது மாத்திரமில்லை ஒப்புயர்வற்ற ஆற்றலையும் அப்புறம் அரோகா பவதி நோயற்றவனாக ஆவான் துதிமான் ஒளி பொருந்தியவனாக ஏற்கனவே தேஜஸ்துன்னு சொல்லியிருக்கர் இது அக ஒளி முக ஒளி உடல் ஒளி பல ரூப குணான்வித்தகா பலம்னா உடம்புக்கு வலிமை அப்புறம் உடல் அழகு நல்ல குணங்கள் இவற்றை உடையவனாக அவன் விளங்குவான் ரோகார்த்தோ முச்சதே ரோகாத் புரியும் உங்களுக்கு ரோகத்தினால் துன்பப்படுறவன் ரோகத்திலேருந்து விடுபடுவான் பத்தோ முச்சேத பந்தநாத் கட் அதாவது சிறையில் இருப்பவன் சிறையிலிருந்து விடுபடுவான் அப்படி சொல்லலாம் இல்லை பந்தத்திலலாம் ரொம்ப பற்று வச்சிருக்கிறதுலேருந்து பற்றிலிருந்து விடுபடுவான் அப்படின்னு சொல்லலாம் பயான் முச்சேத பீதஸ்து அச்சப்பட்டு இதை பாராயணம் செய்தால் அச்சத்திலிருந்து விடுபடுவான் ஆபத்தில் இருப்பவன் பாராயணம் செய்தால் ஆபத்துக்களிலிருந்து விடுபடுவான் முச்சேத ஆபன்ன ஆத்து வராதுன்ன முச்சேத்த ஆபத்து நபத அதுலேருந்து விடுபடுவான்னு அர்த்தம் ஆபா முச்சேத அப்படி படிக்கணும் ஆன ஆப முச்சேத்து அதித்தரும் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசகசிரேண நித்யம் பக்திசமன்வித புருஷா புருஷோத்தமம் நாமசகசிரேண நித்யம் ஸ்துவன் பக்திசமன்விதா புருஷ அப்படி போட்டுக்கணும் பக்தியோட கூடின மனிதன் இந்த புருஷோத்தமனை ஆயிரம் திருநாமங்களால் தினந்தோறும் ஸ்தோத்திரம் பண்ணி அதி துர்காணி அதிதரத்தி துர்காணி அதிதரத்தி ஆசு ஆசுன்னா விரைவில் அர்த்தம் துர்காணின்னா கடக்க முடியாத விஷயங்களையெல்லாம் அநாயாசமாக கடந்துடுவான் வாசுதேவா மர்த்தியோ வாசுதேவபராயணா சர்வபாப விசுத்தாத்மா யாதிபிரம்மசனாத்தனம் வாசுதேவாசிரயமர்த்திய வாசுதேவனைச் சார்ந்திருக்கிற மனிதன் அது மாத்திரமல்ல வாசுதேவபராயணா மர்த்தியாக வாசுதேவனையே குறிக்கோளாக கொண்டு வாசுதேவனையே சார்ந்திருக்கிற மனிதன் அனைத்து பாபங்களிலிருந்து விடுபட்டு சர்வ பாப விஷுத்தாத்மா சனாத்தனம் பிரம்மயாதி எப்பொழுதும் இருக்கிற பிரம்மஸ்வரூபத்தை ஆத்மாவாக உணர்ந்து கொள்வான் அப்படின்னு அர்த்தம் நவாசுதேவக்தானாம் அசுபம் வித்தியா க்வச்சித் ஜன்மத்தியுஜராவியாதிபயம் நபஜாயத்தை வாசுதேவ பக்தனுக்கு கொஞ்சம் கூட அசுபங்கிறது கிடையாது எப்பவும் சுபந்தான் ஜென்ம மிருத்யு ஜராவியாதி பயம் நைவ உபஜாயத்தை ஜென்மபயம் மிருத்யுபயம் ஜராபயம் வியாதிபயம் ஒரு பயமும் அவனுக்கு ஏற்படாது மறுபடியும் பிறந்துருவோமா சாகிறபோது ரொம்ப கஷ்டப்பட்டு சாவோமா வியாதிகள்லாம் வந்து ரொம்ப துக்கப்படுத்தமே அந்த இதெல்லாம் பற்றி தெரிய அந்த உடல் இருந்தாலும் அதனுடைய உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு அர்த்தம் நைவ உபஜாயத்தே எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அது பலன் கிடைக்கும் இமம் ஸ்தவம் அதியான ஸ்ரத்தாபக்தி சமன்விதா யுஜேதாத்ம சுக்சாந்தி ஸ்ரீதிருதி ஸ்மிருதி கீர்த்திபிஹி இந்த ஸ்தோத்திரத்தை இமம் ஸ்தவம் ஸ்ரத்தாபக்தி சமன்விதா அதியான ஸ்ரத்தாபக்தியோடு கூடி எவன் பாராயணம் செய்கிறானோ அவன் எ எதெல்லாமோட சேருவான்கிறார் ஆத்ம சுகம் சுகத்தோடு இணைவான் அப்புறம் வந்து காந்தி ரொம்ப பொறுமையை பொறுமைய பொறுமையோடு தன்னை இணைத்து கொள்வான் அப்புறம் செல்வத்தோடும் உறுதியோடும் வில்பவர் ஸ்மிருதி கீர்த்தி பிகி நான் நல்ல நினைவாற்றலோடும் நல்ல புகழோடும் இணைவான் யுஜியேத்த நக்ரோதோ நஜமாத்சரியம் நலோபோ நாசுபாமதி பவந்திகிருத புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமே புருஷோத்தமே கிருத்த புண்ணியானாம் பக்தானாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருந்தால் தான் புருஷோத்தமங்கிட்ட பக்தி வைக்க முடியும் அப்படி பண்ணினா அவனுக்கு வந்து சத்குணங்கள் தான் நெறிஞ்சிருக்கும் கோபம் வராது பொறாமை எல்லாத்தையும் தானே வச்சுக்கணுங்கிற ஆசை வராது கெட்ட எண்ணங்களும் வராது அசுபாமதி பத்தாண்டம் புருஷோத்தமே கிரோத நிதி கிரோதீக்கி இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில் புருஷோத்தமே கிருத்தப்புணியம் பத்தானம் கிரோத நாஸ்தி மாத்சரியம் நாஸ்தி லோபம் நாஸ்தி அசுபாமதி நாஸ்தி அப்படின் சொல்லிட்டு அது பவந்தின்னு போட்டுக்கணும் அவனிடத்தில் அது விளங்கும் ஆச்சார ஸ்டூடர் இது ஞார அனுபரண சமஸ்தயம் கிரோதய நிதி மாத்சரிய நி மாத்தியஞ்ச அப்போது இந்த பத்தீன் பகுவச்சனமாக இருக்கிறதுனால கிரோத நம் நோப நாசுபா மீ எல்லா இடத்துலையும் இங்கே என்ன இருக்கு ஞார அனுபர நகாரேன சமஸ்தம் பதத்ரயம் எல்லாத்தையும் நக்ரோதோ நஜமாச்சரியம் நலோபஹா ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் இந்த நச்சா மாத்திரம் தனியாக விட்டார் நக்ரோதோ நலோபோ நாசுபாமதி இந்த ஞாரா அனுபந்த ரஹித்தேன அதை இந்த சக்காரத்தை சொல்கிறாரு சக்காரம் உங்கள் என்ன கொடுக்கிறது இல்லை னுபேன் சக்காரனு ரோடணும் கிரோதய நடிப்போடணும் ஞார அனுபந்திங் டௌ நய பிரதமர் நலோப்போ நய எல்லாம் விஷயம் சரி அஹ நோதோ நலோ நாசுபா மதி எல்லாம் அது மூணையும் சேர்க்கணுங்கிற கிரோதா நிர்வாக மாத்சரிய நவதி அப்படி போட்டுக்கணுங்கிறர் தேவஸ் சந்திராக்கிஷோர் மகோததி வாசுதேவீண விதத்தின மகாத்மன எல்லாம் ஆகம் சந்திரன் நக்ஷத்திரம் சூரியன் ஆக இது பூமி சமுதிரம் எல்லாம் வாசுதேவனுடைய மகாத்மிய வாசுதேவனால்தான் எல்லாம் அவது தாங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன சசுராசுர கந்தர்வம் சய்சோரகராட்சசம் ஜெகத்வசே வர்த்தத்தை இதம் கிருஷ்ணசராச்சரம் கிருஷ்ணஸ்ய வசே இதம் சர்வம் வர்த்தத்தை ஆஹா இந்த அசுரர்கள் த தேவர்கள் அசுரர்கள் சசுராசுர கந்தர்வம் அசுரர்கள் த சுரர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் உரகர்கள் இராட்சசர்கள் சச்சராம் ஜத் எல்லாம் கிருஷ்ணிய ஜெயம் வர்த்தே த ஜத்துக்கு இதெல்லாம் விஷேஷணம் சசுராசுரம் ஜகத்து சய்சோரகராட்ச ஜகத் சச்சராச்சரம் ஜகத் இதம் ஜகத் கிருஷ்ண அப்படி அன்வையும் பண்ணிக்கணும் இந்திரிணா மனோபுதி சுவேஜோலம் திரு வாசுதேவாத்ம க்த்திரம் க்ஷேத்திர ஏ வச்சா எல்லாம் வாசுதேவமயம் இந்திரியங்கள் மனசு புத்தி சத்வம் சத்வம்னு சொன்னால் உள்ளம் அதாவது எண்ணங்கள்லாம் தோன்றி ஒடுங்குகிற இடம் அதுதான் சத்வம்னு போட்டிருக்காருங்க அந்தக்கரணம் தேஜகா பலம் திருத்திகி எல்லாம் வாசுதேவாத்மகானி க்ஷேத்திரம் க்ஷேத்திரன் எல்லாமே வாசுதேவமயம் அப்படிங்கிறார் சர்வாகமானாம் ஆச்சார பிரதமம் பரிகல்பத்தே ஆச்சாரப்பிரபவோ தர்மோ தர்மசிய பிரபுர் அச்சுதா எல்லா சாஸ்திரத்துலேயும் ஆச்சாரம் ரொம்ப முக்கியமாக முதல்ல உபதேசிக்கப்பட்டிருக்கு ஏன்னால் நம்ம வந்து நம்ம நடை உடை பாவனை நம்ம வஸ்திரம் கட்டிக்கிறது பொட்டு வச்சுக்கிறது ஆகவே இந்த ஆச்சாரத்தை முன்னிட்டு தான் தர்மங்கள்லாம் இருக்குது ஆக தர்மஸ்ய பிரபு அச்சுதா ரிஷிகள் ரிஷய பிதரோ தேவ மகாபூத்தானி தாத்தவ ஜங்கமா ஜங்கமஞ்சேதம் ஜகநாராயணோதவம் எல்லாம் நாராயணங்கிட்டிருந்தால் ரிஷிகள் பிதக்கள் தேவர்கள் பஞ்சமகாபூதங்கள் தாத்துக்கள் அசைகின்ற அசையாதை இவை அனைத்தும் அனை ஜகத்து நாராயணோத் பவம் நாராயணனிடமிருந்தே தோன்றியிருக்கின்றன யோகோ ஜானம் தசா சாங்கியம் வித்யாசில் பாதி கர்மச்ச வேதாஷாஸ்திராணி விஜானம் ஏதா ஜனாரத்து ஆக்தி எல்லாம் ஜனாரங்கிட்டிருந்தால் வந்து யோகம் யோகாபாசம் ஞானம் சாதாந்தம் அர்த்தம் விதையான விதைகள் சிப்பாதி விதையர் கர்மா எல்லா விஜானம் எதிர ஜனாரதா ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் பித்தூத்தன் அனைவியூத்தமாக புங்க விஷ்வுகவிய ஒரே விஷ்ணுதான் பெரிய பெரிய மகாவிஷ்ணுவானவர் மூன்று எல்லா பூதங்கள் எல்லா சரீரங்கள்லேயும் அநேகமாக இருக்கிற சரீரத்தில் உருத்தரா தான் இருக்க ஏகோ விஷ்ணு அனைகஷ பூத்தான பித்த ஆனால் மகத் பூத்தம் விஷ்ணு ஏக்கீக்கோக்கா வியப்பூத்தமாக மூன்று லோக்கத்தையும் வியபிச்சு எல்லாவற்றையும் அனுபவிக்கிறார் விஷுய அதிலிருந்து அதுக்கெல்லாம் பொதுவாக சொல்லிட்டார் தியோசச்சந்திரா நதினாஸ் ஸ்யுதேவிய மஹாத்ம கதனையா ஃபலாந்தாப்வச்சனம் யதார்த்த கதன கதனம் ந அர்த்தவாதா இது தரிசயத்தீ எல்லா யதார்த்தவாத யதார்த்த கதனம் இல்லை அர்த்தவாதம் எல்லாம் பகவானுடையது அப்படின்னு சொன்னது அப்படின்னு சர்வாகமானம் ஆச்சாராங்கிற இத்தனை அவாந்தர வாக்கிய சர்வ தர்மாணம் ஆச்சாரவத்தாரா ஆச்சாரத்தை உடையவனுக்கு ஒழுக்கம் உள்ளவனுக்கு தான் எல்லா தர்மங்களும் பலனை கொடுக்கும் கவோ விஷ்ணோர்வியசேன கீர்ஸோவ்ந்தோற்றத்தை விஷ்ணோமியாசராஷிக்குஷேத் ஸ்யபாப் சுகாச்ச யா ஸ்ரேயா சுகா ஸ்ரேயா சுகாணி பிராப்த்த்ச இச்சேத் சகா பட்டேத் சகா சப்ளை பண்ணிக்கணும் எவன் ஒருவன் எந்த மனிதன் ஒருவன் ஸ்ரேயஸை அடையணும் சுகத்தை அடையணும்னு நினைக்கிறானோ ஆசைப்படுறானோ அவன் இதை படிக்கட்டும் அப்படிங்கிறார் யகான்னு இருக்கிறதுனா சகா சப்ளை பண்ணிக்கணும் எல்லாரும் இதை படிக்கணுங்கிறத பாஷ்யக்காரன் சொல்கிறார் விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜெகத பிரபுமவியயம் விஸ்வேஸ்வரம் அஜம் தேவம் ஜகத பிரபவா பிரபவாப்பியம் பிரபும் அவ்யயம்னு நம்ம சாரமாக படிக்கிறோம் இங்கே வந்து இந்த புஸ்தகத்தில் அப்படி போட்டிருக்கு பிரபவாப்பியம் தேவம் அஜம் தேவம் விஸ்வேஸ்வரம் தேவம் ஏ பஜந்தி புஷ்கராட்சம் அதாவது ஏனம் தேவம் பஜந்தி தே பராபவம் ந யாந்தி இதோடு முடிகிறது சஹசனாம் நம்ம சொல்கிற பலஸ்ருத்தியெல்லாம் வேறு அதெல்லாம் அர்த்தம் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனாலதான் இதை வேகமாகவே சொல்லிட்டு போயிட்டேன் காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதுனால அதாவது தேவம் எப்படிப்பட்ட தேவன்னா அஜம் தேவம் பிறவாத இந்த தேவனை விஸ்வேஸ்வரம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஈஸ்வரனாக இருக்கிற தேவனை ஜகத் ஜெகதஹா பிரபவ அப்பியயம் இந்த பிரபஞ்சம் யாரிடமிருந்து தோன்றி ஒடுங்குகிறதோ பிரபவம்னா உற்பத்தி அப்பயம்னா ஒடுங்குதல் அப்புறம் பிரபவாப் ஜெகதஹா பிரபவாப்பியயம் புஷ்கராட்சம் தாமரை கண்களை உடையவரை ஏ பஜந்தி எவர்கள் பஜிக்கின்றார்களோ தே அவர்கள் பராபவம் மறுபடியும் ஷரீரம் எடுத்து இந்த உலக வாழ்க்கையினால் தாக்கப்படுவது என்பதை ந யாந்தி அடையவே மாட்டார்கள் அப்படின்னு முடிஞ்சு விடுத்தோம் இதோட முடிக்கப்பட்டிருக்கு ஆச்சாரியர்கள் அதை முடிக்கிறார் கிருதகிருத்தியதா தரிசயதி இதெல்லாம் இதை சொன்னாலே போகிறோம் ஆதரேன யதாஸ்தௌதி தனவந்தம் தனேச்சயா ததா விஸ்வகர்த்தாரம் கோணமுச்சேத பந்தநாத் கருட புராணத்திலேருந்து வாக்கியங்கள்லாம் சொல்கிறார் சொல்லுங்கள் எல்லோரும் சஹசிரநாம சம்பந்தி வியாசாவுமூலித்தரிப்புமியூரித்தரிப்ப இதுவும் பகவத்பாதால் சொன்ன ஸ்லோகமானு தெரியல ஆனால் ஸ்லோகம் நன்றாகத்தான் இருக்குது சஹசிரநாம சம்பந்தி வியாக்கியா பாச்ச பாஷ்யக்காரர் மாதிரி தான் தெரியுது சஹசிரநாம சம்பந்தி வியாக்கியா சர்வ சுகாவகா இந்த சம்பந்தப்பட்ட இந்த வியாக்கியானம் எல்லா வகையிலும் சுகத்தை கொடுக்கக்கூடியது சுகாவகா ஸ்ருதிஸ்மிருதி நியாயமூலா சஹசிரநாம சம்பந்தி வியாக்கியா ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம் இவைகளின் அடிப்படையில் ஸ்ருத்தின் நியாயமூலா ரச்சிதா யாருக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறாருன்னா ஹரிபாதையோ சமர்ப்பித்தா ஹரி ஹரி ஹரியனுடைய பாதங்களில் பகவான் ஸ்ரீ பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதங்களில் சமர்ப்பிக்கப்படுகிறது ஹரிபாதையோஹோ சவசரநாச்சிதாக்கெட்டில் சமர் ரச்சிதே சப்ளை பண்ணிக்கணும் இரீமரமசரிவிரஜகாச்சாரியீமத் பரமஹம்சரிவிரஜகாச்சாரிய ஸ்ரீகோவிந்த பூஜ்ய பாதிஷியீமீம விஷ்ணுநோத்தியம் சம்பூர்ணம் श्री महेश्वरं, ீார்ணமாவிணு नमामि पुरुषोत्तमं, நமோஸ்வன் சகசிரமூர் சகசிரமூர் சகசிரபாட்சி சகசிரநே புருஷா சாஸ்வநே புருஷா சகசிரோட்டிணே நமணே நம கோவிந்தநீனா மாராஜிக்கு